ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி ஒன்று காபிபின் மாலிக் ரலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது எபுநாபி ஹதரத் ரலி அல்லாஹ் அவர்களிடம் கொடுத்திருந்த கடனை நான் பள்ளி வாசலில் வைத்து கேட்டேன் எங்கள் இருவரின் குரல்கள் உயர்ந்தன தமது வீட்டில் இருந்த நபிசல் அல்லாஹா அலிஹசெல்லம் அவர்களும் இந்த சப்தத்தை கேட்டார்கள் உடனே தமது அறையின் திரையை விளக்கிக் கொண்டு வெளியே வந்து காபே என்று கூப்பிட்டார்கள் இதோ வந்தேன் அல்லாஹின் தூதரே என்றேன் பாதியை தள்ளுபடி செய்வீராக என்பதை காட்டும் விதமாக சைகை செய்தார்கள் அவ்வாறே செய்கிறேன் அல்லாஹுவின் தூதரே என்று கூறினேன் கடன் பெற்ற இபுன் அபி ஹதரத் அலி அல்லாஹின் அவர்களை நோக்கி எழுவீராக பாதியை நிறைவேற்றுவீராக என்று நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள்